तापत्रय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபய விநா ்விஷத்தியபே தியோஸ் ஸ்மதி தன்மாயாத்தோ அஜெத்தம் பத்தியைக்கூருதேவா கவிங்கிற யோகியானவர் நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் உலகத்தில் பிறந்தவன் மனுஷ சரீரத்தை எடுத்துக்கொண்ட ஜீவனானவன் ஈஸ்வரனையே தியானம் பண்ணணும் ஆனால் ஈஸ்வரன் ஒருத்தருக்கான்னு ஏற்றுக்கொண்டு மேலெழுந்தவாரியாவது பக்தி பண்ணணும் ஆனால் அப்படி சொன்னா சொன்னால் அவனுக்கு விஷயங்கள்லாம் சரியாக தெரியாமல் போயிடும் ஈஷாதபேத அதாவது பகவானை கவனிக்கிறதே இல்லை இந்த படைப்பை நம்ம இந்த உடம்ப கொடுத்த ஒருத்தன் இருக்கிறான் கர்மபல தாத்தா இந்த வாழ்க்கையை ஒன்று அமைஞ்சிருக்கு நமக்கு இது கொடுத்த கடவுளை நினைக்கிறதே இல்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது சத்சங்கத்தில் கவனம் இல்லை பெரியவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை அதனால் என்ன ஆயிடுறதுன்னா ஈஷாத்து அபேத்திய அஸ்மிருத்தி விபரியஷ்ட பவேத் அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் விபரியஷ்டன்னு போட்டுக்கணும் அதாவது ஈஸ்வரனை கவனிக்கிறதுல சத்சங்கத்தில் ஈடுபடுறதில்லை அதனால் ஆத்மாவை பற்றின ஞானம் இல்லை அது மாத்திரமில்லை உடம்பு இந்த உறவுகள் இந்த பொருள்களை தான்னு நினச்சிக்கிறான் விபரிய ஜ ஞானம் வந்து அதாவது ஆத்மாவை பற்றின ஞானம் இல்லை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னங்கிறது தெரியல தன்னை ஜீவன்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை ஜீவாத்மாங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை இந்த உடம்பு உலகத்தையே தான்னு நினச்சிக்கிறான் ஆத்மான்னு அதனால என்ன ஆகிறதுனா தன் மாயையா தகா பவத் இது ஏன் அப்படி பண்ணுறதுன்னா அந்த பகவானை சார்ந்திருக்கிற ஒரு மாயா சக்தி என்ன பண்ணுகிறது பகவானை நினைக்கலேன்னு சொன்னால் சத்சங்கத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்த அவத்யா மாயை வந்து வேலை செய்கிறது வித்யா மாயையை சார்ந்திருந்தால் மாயையை கிடக்கலாம் ஆக இந்த ஆத்மஜ்யானம் இல்லாமல் உலக வாழ்க்கையில் உழழுகிறான் தன் மாயையா தகா அவருடைய மாயையினால்தான் இப்படி உழல்றான் அது மாத்திரமில்லை தித்தீய அபினிவேஷத்தா பயம் பவதி ஆ பகவானையும் இந்த உலகத்தை எல்லாத்தையும் வேறு வேறையாக பார்க்கறதுனால எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு இன்செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பின்மை அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்குது த்வித்தீய அபினிவேசத்தா ரெண்டு இந்த இடத்துல வேற்றுமைன்னு அர்த்தம் இந்த வேற்றுமைகளில் மயங்கி போய் எப்போ பார்த்தாலும் பயந்துகின்றே இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஆகையினால என்ன பண்ணணும் தேர் ஃபோர் புதஹா புதஹான்னா கவனிக்கணும் ஈஷம் குரு தேவதாத்மா குரு கடவுளாகவும் தேவதைகளுடைய எல்லா समस्त தேவதைய ஆத்மாவாக குரு இருக்கார் பகவான் இருக்கார்னு சொல்லி குருவை தேவதாத்மாவாக தெரிந்து கொண்டு தம் ஈஷம் ஏகபக்தியாக ஆபஜேத் அந்த ஈஸ்வரனை ஒரே பக்தியோட பகவானிடத்தில் பரிபூர்ண அன்பை முழு அன்பை செலுத்தி ஆபஜத்துன்னா வாழ்நாள் முழுவதும் ஈஸ்வர சிந்தனையோடு தர்மானுஷ்டானத்தோடு சத்சங்கத்தோடு கொண்டே இருக்க வேண்டும் என்று ரொம்ப கருணையோட கவிங்கிற யோகியானவர் நிமி சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாம பிறகு பார்க்கலாம் பயம் திதீயாபினிவேஷத்தே தசியோ ஸ்மிருதி குருதேவதாத்மா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை மொபைலில் பெற எட்டு